குறைலா யூதர்களின் இப்பிரச்சனையை முடித்த அவனை கொலை செய்துவிட கசரஜ் கிளையினர் நபி சொல்லா ஹலை வசல்லம் அவர்களிடம் அனுமதி கோரினார்கள் இதற்கு முன் இவனை போன்ற கொடியவன் காஃப் இப் அஷ்ரஃபை ஹவுஸ் கிளையினர் கொன்றதால் அதுபோன்ற ஒரு சிறப்பை தாங்களும் அடைய வேண்டும் என கசரஜ் கிளையினர் விரும்பினார்கள் எனவே நபி அவர்களிடம் அனுமதி கோருவதில் தீவிரம் காட்டினார்கள் நபி சொல்லல்லா ஹலை வசல்லம் அவர்கள் அவனை கொள்வதற்கு அனுமதி வழங்கினார்கள் ஆனால்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 நான் கதவை மூடப்போகிறேன் என்றான் அப்துல்லா இவ் நாத்திக் குரையுல்லாஹான்ஹு கூறுகிறார்கள் நான் கோட்டைக்குள் சென்று ஒரு மறைவிடத்தில் மறைந்து கொண்டேன் அனைவரும் கோட்டைக்குள் நுழைந்துவிட்டனர் என்று தெரிந்தவுடன் வாயில் காவலாளி கதவை மூடினான் பின்பு சாவிகளை ஓர் ஆணையில் தொங்கவிட்டான் நான் அந்த சாவிகளை எடுத்து வைத்துக் கொண்டேன் அபுராபி சில நண்பர்களுடன் அவனது அறையில் ராக் கதைகள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் சென்ற நான் அவனது அறையை நோக்கி மேலே ஏறினேன்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 நான் எனது காலை நீட்டியவுடன் நபியவர்கள் அதன் மீது தடவினார்கள் அது முற்றிலும் குணமடைந்து விட்டது ஆதாரம் சாஹி குல் புகாரி இதுவரை நாம் கூறிய இந்த நிகழ்ச்சி இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அலேகி அறிவித்ததாகும் இவ்னி சாஹு ரஹமத்துல்லாய் அலேகி இதற்கு சற்று மாற்றமாக அறிவிக்கிறார் அதாவது அனைத்து நபி தோழர்களும் சென்று அபுராபியை கொள்வதில் பங்கெடுத்தார்கள் அப்துல்லா இவனு உனேஸ் அவுதுல்லாஹனு என்ற தோழர் தான் அவனை வாழால் வெட்டினார் அப்துல்லா இவ்னா அத்தீக்கின் கெண்டைக்கால் உடைந்து விட்டதால் மற்ற தோழர்கள் அவரை சுமந்து கொண்டு கோட்டைக்குள் தண்ணீர் வருவதற்காக இருந்த உள்பகுதிக்குள் நுழைந்து கொண்டார்கள் கோட்டையில் யூதர்கள் நெருப்பை மூட்டி விரைந்து சென்று பல இடங்களில் தேடியும் அவர்களால் நபி தோழர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு யூதர்கள் அனைவரும் தங்கள் தலைவரின் நிலையை அறிய திரும்பினார்கள் பின் நபி தோழர் அப்துல்லா இவ்னா அத்தீக்கை சுமந்து கொண்டு நபி சொல்லா அலை வசல்லாம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் ஆதாரம் இப்னு இச்சம்பவம்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 இவரை மதினாவின் பள்ளியிலுள்ள ஒரு தூணில் முஸ்லிம்கள் கட்டிவிட்டார்கள் அவரை நபிசதுல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் சந்தித்து சுமாமா நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள் அவர் முகம்மதே என்னிடத்தில்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 சுமாமா தங்களுக்கு வரும் தானியங்களை தடுக்காமல் இருக்க நபி அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அவர்களின் கோரிக்கையை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் ஆதாரம் சாகி குல் புகாரி ஜாதுல் அடுத்து இரண்டாவது லஹியான் போர் இது ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வலில் நடைபெற்றதாகும் லஹியான் கிளையினர்தான் ரஜீஹ் என்ற இடத்தில் பத்து நபி தோழர்களை வஞ்சகமாக கொலை செய்தார்கள் இவர்களது இல்லங்களும் இருப்பிடங்களும் மக்காவிற்கு மிக அருகில்தான் இருந்தன மக்காவிலோ இஸ்லாமிற்கு எதிரியாக இருக்கும் குரேஷி மற்றும் அரபு குலத்தவர்கள் இருந்ததால் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மக்கா எல்லை வரை சென்று லஹியான் இனத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றமாக கருதவில்லை அகழ்்போரில் குறைஷி மற்றும் அரபு இனத்தவரின் இராணுவங்கள் வலுவிழந்து சிதறி சென்றுவிட்டதால் நிலைமை ஓரளவுக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தது எனவே ரஜீஹில் கொல்லப்பட்ட தங்களின் தோழர்களுக்காக லஹியானியரிடம் பழிதீர்க்க நாடி ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவல் அல்ல ஜமாத்துல் அவல் மாதத்தில் இருநூறு தோழர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள் மதினாவில் அப்துல்லா அனுகு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் ஷாம் நாட்டை நோக்கி பயணிப்பதாக கூறி வெகு விரைவாக பயணத்தை மேற்கொண்டு அமஜ் உஸ்வான் என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள குரான் என்ற பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள் அங்குதான் நபி தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்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 அங்கிருந்து குராவுல் கமீம் என்ற இடத்திற்கு பத்து குதிரை வீரர்களை அனுப்பினார்கள் தான் வந்திருக்கும் செய்தி குரேஷிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் பின்பு அங்கிருந்து தனது தோளர்களை அழைத்து கொண்டு மதினாவிற்கு திரும்பினார்கள் இவ்வாறு நபி அவர்கள் பதினான்கு நாட்கள் தங்களது படையுடன் சுற்றி திரும்பினார்கள் குழுக்களையும் படை பிரிவுகளையும் தொடர்ந்து அனுப்புதல் மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின் நபி சொல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பல குழுக்களையும் படை பிரிவுகளையும் அனுப்பினார்கள் அதன் சுருக்கம் என்னவென்றால் முதலாவது உகாஷா இவ் மிஹன் ரபியுல்லா ஹனு அவர்களின் தலைமையின் கீழ் நாற்பது தோழர்களை கம்ரு என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆகியில் நபி அவர்கள் அனுப்பினார்கள் கம்ரு என்பது அசது கிளையினருக்கு சொந்தமான கிணற்றுக்குரிய பெயராகும் அங்குதான் அவர்கள் வசித்து வந்தார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த அக்கூட்டத்தினர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார்கள் அவர்களின் இருநூறு ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு முஸ்லிம்கள் மதினா திரும்பினார்கள் அடுத்து இரண்டாவதாக முஹம்மது இபின் மஸ்லமா அல்லது லாஹ் ஹன்பு அவர்களை பத்து தோழர்களுடன் சாலபா கிளையினர் வசிக்கும் துல்கஸ்ஸா என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆஹிரில் நபி சொல்லுல்லா ஹலை வஸ்லம் அவர்கள் அனுப்பினார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த சாலபாவினர் இரகசியமாக மறைந்து கொண்டார்கள்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 ஜமும் என்பது மர் அஹ்ரான் என்ற இடத்தில் உள்ள சுலைம் கிளையினருக்கு சொந்தமான கிணறு ஆகும் ஜெயித் அவர்கள் சுலைம் கிளை நோக்கி சென்று கொண்டிருந்த முசைனா கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கைது செய்தார்கள் அவரது பெயர் ஹலீமாவாகும் அப்பெண் சுலைமினருக்கு சொந்தமான இடங்களை காண்பித்து கொடுத்தார் அங்கு சென்று முஸ்லிம்கள் அதிகமான கால்நடைகளையும் கைதிகளையும் பிடித்து வந்தார்கள் மதினா திரும்பியவுடன் விஷயம் அறிந்து நபி சலோல்லா ஹலிவசலாமர்கள் அப்பெண்ணை உரிமையிட்டு திருமணமும் முடித்து வைத்தார்கள் அடுத்து ஐந்தாவது ஹிஜிரி ஆறு ஜுமா மாதத்தில் ஈஸ் என்ற இடத்திற்கு ஜெய்த் அவர்களை நூற்றி எழுபது வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள் அங்கு குறைஷிகளின் வியாபார கூட்டம் நபி சொல்லா ஹலைவசல்லம் அவர்களின் மருமகனார் அபுல் ஆசின் தலைமையின் கீழ் தங்கியிருந்தது அங்கு சென்று முஸ்லிம்கள் அனைத்தையும் கைப்பற்றினார்கள் ஆனால் அபுல்ஹாஸ் தப்பிச் சென்று மதினாவில் நபியவர்களின் மகளார் ஜைனபிடம் அடைக்கலம் தேடினார் மேலும் தனது பொருட்களை திருப்பி தருமாறு நபி அவர்களிடம் கோரும்படி ஜைனவிடம் கேட்டுக்கொண்டார் அவரும் தனது கணவரின் கோரிக்கையை நபி அவர்களிடம் சொல்லவே நபி அவர்கள் பொருள்களை திரும்பத் தருமாறு மக்களிடம் கேட்டார்கள் ஆனால் எவரையும் அதற்காக நிர்பந்தப்படுத்தவில்லை நபி அவர்களின் இணங்க சிறிய பெரிய அனைத்து பொருட்களையும் நபித்தோழர்கள் திரும்ப கொடுத்து விட்டார்கள் அபுலாஸ் அவற்றை எடுத்துக்கொண்டு மக்கா சென்று உரியவர்களிடம் அப்பொருட்களை ஒப்படைத்துவிட்டு இஸ்லாமை ஏற்று மதினா திரும்பினார் நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் மூன்று வருடம் கழித்து திரும்பிய தமது மருமகன் அபுல் ஆசிற்கு தனது மகள் ஜைனபை முதல் திருமண ஒப்பந்தத்தை கொண்டே சேர்த்து வைத்தார்கள் இவ்வாறு தான் ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளில் வந்துள்ளது ஆதாரம் சுனன் அபுதாவூத் ஏனென்றால் முஸ்லிமான பெண்களை இறை நிராகரிப்பாளர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடாது என்ற அல்லாஹுடைய கட்டளை அப்போது வரைக்கும் இறங்கவில்லை ஆனால்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 ஆனால் அங்கிருந்தோர் நபி தோழர்களை தாக்கி ஒன்பது தோழர்களை கொன்றுவிட்டார்கள் மூவர் மட்டும் தப்பித்து மதினா திரும்பினார்கள் அதில் ஜெய்தீப் ந ஹாரிசாவும் ஒருவராவார் ஆதாரம் ரஹமதுல்ல ஜாது மஹாத் அடுத்து எட்டாவதாக ஷரியத்துல் கபத் எனப்படும் இப்படை ஹிஜ்ரி எட்டு ரஜப் மாதத்தில் அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகிறது இச்சம்பவத்தின் தொடரை நாம் பார்க்கும்போது இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சற்று முன் நடைபெற்றது என்று தெரிய வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக இதில் கலந்து கொண்ட ஜாவீர் அஜயல்லா ஹனு அறிவிப்பதாவது முன்னூறு வாகன வீரர்களை அபு உபய்தாவின் தலைமையில் நபி சொல்லல்லா ஹலேஹ் வஸ்லாம் அவர்கள் அனுப்பினார்கள் நாங்கள் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து பதுங்கியிருந்தோம் எங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டதால் காய்ந்த இலைகளை தின்றோம் எனவே இப்படைக்கு ஜெய்ஷுல் கபத்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 அதனுடைய இறைச்சியிலிருந்து பெருமளவு நாங்கள் சேகரித்து வைத்துக்கொண்டோம் மதினா திரும்பியவுடன் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்களிடம் இச்செய்தியை கூறியபோது போது இது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த உணவாகும் உங்களிடம் ஏதாவது அதில் மீதம் இருந்தால் எனக்கும் உண்ணக் கொடுங்கள் என்றார்கள் நாங்கள் அதிலிருந்து நபி சொல்லுலாஹ் அலை வஸ்லம் அவர்களுக்கு கொடுத்தோம் ஆதாரம் சாஹி குல் புகாரி சாஹி இது ஹுதேபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்திருக்க வேண்டுமென்று நாம் கூறியதற்கு காரணம் முஸ்லிம்கள் ஹுதேபியா உடன்படிக்கைக்குப் பின் எந்தவொரு வியாபார கூட்டத்தையும் கைப்பற்றுவதாகச் செல்லவில்லை